அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன் யார் மாட்டும் இன்புறும் இன் துன்புறும் துவாமை இல்லாகும் எல்லார்கிட்டையும் அதாவது நண்பனா இருந்தாலும் சரி பகைவனாக இருந்தாலும் சரி இந்த இரண்டும் மற்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் இனிமையான எல்லாேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இனிமையான சொற்களை பேசுகின்றவர்களுக்கு யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு துன்ப வராது அவங்கள யாரும் துன்புறுத்த முடியாது அது மாத்திரமில்லை அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போகிறதுங்கிறதும் இல்லாமல் போயிடும் அவர்களுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கிறதோ அது இல்லாமல் போகிறதுங்கிறது நடக்காது அப்படின்னா எல்லாத்தையும் நன்றாக வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள் என்பது கருத்து யார் ஒருத்தன் எல்லாரையும் இனிமையான சொற்களால் பேசி மகிழ்ச்சி அடையும்படி பண்ணுகிறானோ அவன் துன்பப்படமாட்டான் அப்படின்னு அர்த்தம் எல்லாரையும் அவன் நேசிக்கிறதுனால அவனை எல்லாரும் நேசிக்கிறார்கள் சாய்ஸே இல்லை எல்லாரும் அவனை நேசித்து தான் ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலை அவனுடைய அந்த இனியவை சொல்லுதல்ங்கிற தவத்தால் கடிச்சிடும் ஆகையினால் அவனுக்கு உலகில் துன்பம் தலை காட்டாது அப்படின்னர் துன்புருவும் இன்புருவும் என்ற உயிர் அவுபடைகள் துன்புறுத்தும் இன்புறுத்தும் என்ற பெயரில் பிறவினையாய் நின்றனங்கிறார் பெருமேலழகர் இந்த உம்ங்கிறது இருக்கே அவுபடைனு பெயர் அந்த எழுத்தின் ஒலிக்கு மாத்திரை கூட்டுறது இன்புரூ உம் துன்புரூ எவனொருவன் எல்லார் எல்லாரையும் செய்யுள்ள இசைங்கிறது அவுபடை சொல்லிசை அவுபடை செய்யுள் இசை அவுபடை இன்னிசை அவுபடை எழுத்து அதாவது உயிர் அவுப்படை ஒற்றளப்படைனெல்லாம் இருக்குது இந்த குரலில் உயிரளபடை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இலக்கண விஷயங்கள் புரியாட்ட பரவாயில்லை துவாமை அப்படிங்கிறது வறுமை துவல்னா புசித்தல் நுகர்தல் ஐந்து இந்திரியங்களாலையும் நன்றாக அனுபவிக்கிறது அப்படி அனுபவிக்க முடியாமல் போகிற நிலைமைக்கு பேர் துவாமை வறுமைன்னு பேர் அதனால் அது துவாமைன்னு சொன்னார் அனுபவிக்க முடியாத தன்மைன்னு அர்த்தம் அனுபவிக்க முடியாத தன்மை இருக்காதுன்னு இங்கே சொல்கிறார் இனிய சொற்கள் பேசுகிறவனுக்கு குரல் நாற்பத்தி ரெண்டில் பார்க்கலாம் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணையினர் துற மேற்கொண்டவர்களுக்கும் அனுபவிக்க முடியாதவர்களுக்கும் இரந்து போனவர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவன்தான் துணையாக இருக்கிறான் என்பது அந்த குரலின் பொருள் இன்சொல்ல அறம் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு முன்னால் பார்த்தோம் அதனால் அது மாத்திரமில்லை வாழ்க்கைக்கு தேவையான பொருளும் இன்பமும் கிடைக்கும் அப்படின்னு இந்த குரலில் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவெருமான் யார் மாட்டும் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் நம்மளை விட ரொம்ப சாதாரணமான மெலியர் நம்மளோட மேலே இருக்கக்கூடியவங்க வலியர் எளியர் ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இல்லாட்டி எளிமையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் சிறியவர்கள் எல்லாேரிடத்துலையும் பகைவர் நட்பர்ன்னு பார்க்காம யாருக்கிட்டையும் இனிமையாக பேசணும் அது நமக்கு நல்லது நம்ம ஆளை பார்த்து பேச நமக்கு எது நல்லதோ அதை பண்ணணும் எல்லாரிடத்துலையும் இனிமையான சொல்லத்தான் பேசி வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் இனிமையாக பேசுகிறவனுக்கு வறுமை வராது என்பதே இங்கே வள்ளுவெருமான் சொல்லியிருப்பதை பொய்யாமொழி என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நலவென்பாவில் ஒரு பாடல் இருக்கிறது கூழும் இடாமல் கொடுஞ்சிறையில் கூத்தனார் தாழும்படி செய்தும் நற்சொல்லால் ஊழமைந்த நல்லூன் புகழேந்தி நாளும் நுகர்ந்தார் இன்சொல்லுடையார்குண்டோ துயர் புகழேந்திங்கிற புலவர் சோழ பாண்டிய மன்னர்கள் ஆதரவோடு ரொம்ப சிறப்பாக விளங்கினார் அவர் மேலே புறாம அடைஞ்ச ஒட்டக்கூத்தர் அவர் மேலே அவதூறுகளெல்லாம் சொல்லி அவரை ஜெயிலில் அதாவது சிறையில் அடைக்கும்படி பண்ணினார் ஆனால் புகழேந்தியோட இனிமையான சொற்களை கேட்ட சிறை காவலர்கள்லாம் அவருக்கு வேணுங்கிற நல்ல உணவெல்லாம் கொடுத்து அவங்கள்கிட்ட அன்பாக நடந்து கொண்டார்கள் அரசரும் தன்னுடைய தவறை உணர்ந்து அவரை விடுதலை செய்தார் என்று இந்த பாடல்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம் பதவரை படிக்கலாம் யார் மாட்டும் அனைவரிடத்திலும் இன்புருவும் இன்பத்தை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய இன் இனிமையான சொலவர் சொற்களை பேசுபவர்களுக்கு துன்புருவும் துன்பத்தை அதிகமாக குண்டு பண்ணக்கூடிய துவாமை வறுமை பொருள் நுகர்ச்சியின்மை இல்லாகும் வராது அனைவரிடத்திலும் இன்பத்தை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய இனிமையான சொற்களை பேசுகின்றவர்களுக்கு துன்பத்தை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய வறுமை பொருள் நுகர்ச்சியின்மை என்பது வராது